प्रपन्न परिजाताय कृष्णाय गीतामृत दुहे फलं इज्यते நமது ஃபலம் தம்பயத்தும் யம் भगवान श्री कृष्णर மூணு வகையான ஸ்ரத்த மூணு வகையான ஆகாரம் இதை சொன்னதுக்கு பிறகு மூணு வகையான யஜ்யத்தை உபதேசம் பண்ண தொடங்கியிருக்கிறார் இப்போ கடைசியாக பார்த்த பதினோராவது ஸ்லோகத்தில் சாத்விக யஜத்தினுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டோம் இப்ப ராஜச யத்தை சொல்லுகிறார் எவன் ஒருவன் அபிசந்தாய பலனையேன்னு போடணும் இந்த தூவை கூட ஆக்கிக்கலாம் பலனையே விரும்பி லௌகிக பலன் வைதிக பலன் இந்த லோகத்தில் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் நிறைய பணம் கிடைக்கணும் வசதி வாகனங்கள் அடுபடி ஆட்கள் எல்லாம் நிறைய அமையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் இறந்து போனதுக்கு பிறகு சொர்க்கத்தில் நல்ல வாழ்க்கையும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தம்பார்த்தம் தம்பார்த்தம்னு சொன்னால் தான் வந்து பெரிய தர்மத்தை பண்ணுறேன் அப்படின்னு பத்து பேருக்கு காமிச்சுக்கிற மாதிரி தற்பெருமையோட ஆடம்பரமாக பண்ணுறது அதுக்கு புகழ தேடுறது இங்கே இன்னார் இந்த பூஜை செய்கிறார் அவரை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிலாம் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்படிலாம் பண்ணினா பண்ற பூஜையினுடைய புண்ணியம் போய்விடும் என்றும் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது புண்ணியம் நஷ்யதி கீர்த்தநாத் மனிதன் செய்த பாவத்தை யாராவது விளம்பரப்படுத்துவானா பாவத்தை எல்லாம் மறைச்சு பண்ற புண்ணியத்தை எல்லாம் விளம்பரப்படுத்துவான் புண்ணியத்தை விளம்பரப்படுத்தினா புண்ணியம் போயிடும் பாவத்தை விளம்பரப்படுத்தினா பாவமும் போயிடும் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது ஆனால் அப்படி சொல்ல மனசு வராது ஆக தம்பார்த்தம் ஆடம்பரத்துக்காக பண்றது அப்படி பண்ற ரெண்டே ரெண்டு தான் சொன்னார் பலனை ஆடம்பரத்துக்காக புகழுக்காக யார் பூஜைகளை வேள்விகளை செய்கிறானோ இஜியத்தே பரத பரத வம்சத்தில் தலை இந்த எண்ணத்தோட யார் பூஜைகள் செய்கிறானோ தம் யஜம் அந்த ராஜசம் யானது சேர்ந்தது தான் தெரிந்து கொள் ரஜோகுணம் பயன்படாது ஆகவே ஆன்மீகத்துல மோக் அடை விரும்புகின்றவன் ரஜோகுணத்தன்மையுடைய யஜ்யங்களை செய்யக்கூடாது அதாவது பலன்களை விரும்பி செய்யக்கூடாது ஆடம்பரமா செய்யக்கூடாது அமைதியா பொறுமையா செய்யணும் புகழ விரும்பி செய்யக்கூடாது சமூகத்தினுடைய நன்மையை கருதி செய்யணும் அப்படிங்கறதுக்காக இதை பிரித்து காமிக்கிறார் இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறார் அதை நாம பின்பற்றி சத்வயத்தை செய்து மோக் இந்த ஜென்மாவிலேயே அடைவதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய திருவடிகளை பற்றி கொண்டு பிரார்த்தனை செய்வோம் அபிசந்தாயத்து தம் யஜ்யம் வித்திராஜம்